அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சா ஆப்பு பார்ப்பார்கண் இல் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற இந்த வாட்ஸ்அப் செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வானது ோடு ஓராண்டு நிறைவு பெறுகிறது இடையிடையே சில நாட்கள் செய்திகளை அனுப்ப முடியவில்லை என்றாலும் பெரும்பாலும் இந்த செய்திகளை அனுப்புவதிலே முயற்சி எடுத்துக்கொண்டு திருவள்ளுவருடைய திருவுருளை நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்டு வருகிறோம் சென்ற வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி திருக்குறள் வாட்ஸ்அப் செய்திகள் அதாவது உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்கிற தலைப்பிலே திருக்குறள் வாட்ஸ்அப் செய்திகளை தொடங்கி இருக்கிறோம் முகவுரைக்கு பத்து நாட்கள் சென்றன சில ஆழமான பொருளுடைய குரட்பாக்களுக்கு பல நாட்கள் விளக்கங்களை பார்த்தோம் அறிவு நலம் என்கிற தலைப்பிலே அறிவுடைமை புல்லறிவாண்மை பேதைமை கல்வி கல்லாமை கேள்வி கடவுள் வாழ்த்து அறன் வலியுறுத்தல் மெய்யுணர்தல் ஒன்பது அதிகாரங்களிலே தொண்ணூறு குரட்பாக்களை படித்திருக்கிறோம் பல குரட்பாக்களுக்கு பல நாட்கள் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம் மனநலம் என்கிற தலைப்பிலேயும் அவ்வாறு அன்புடைமை அடக்கமுடைமை அவாறுத்தல் பொறையுடைமை வெகுழாமை ஒப்புரவறிதல் ஈகை வெக்காமை கள்ளாமை என்று ஒன்பது அதிகாரங்களை படித்திருக்கிறோம் ஆக நூற்றி எண்பது குரட்பாக்களை நாம் இதுவரை கற்றிருக்கிறோம் நூத்தி எண்பது குரட்பாக்களாக இருந்தாலும் அதற்கு பொருள் சொன்னது ஒரு குரட்களுக்கெல்லாம் பல குரட்பாக்களுக்கெல்லாம் விரிவான பொருட்களையும் விரிவான அர்த்தங்களை பல குரட்பாக்களுக்கு விரிவான அர்த்தங்களை படித்திருக்கிறோம் இனி இந்த கள்ளாமை அதிகாரத்தினுடைய ஐந்தாவது குரட்பாவினுடைய பொருளை பார்ப்போம் அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் அதாவது பிறருடைய பொருளை விரும்பி பொச்சாப்பு பார்க்கன் அப்படின்னா பொச்சாப்புன்னு சொன்னால் வஞ்சனை பண்ணி ஒருத்தருட பொருள் நிறைய இருக்கு அந்த பொருளை நாம் கவரணம்னு நினைக்கிறோம் பொச்சாப்புன்னா மறதின்னு அர்த்தம் அவன் எப்போ மறந்து போவான் அப்படின்னு நினை பஞ்சன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் பார்ப்பார்கண் சொன்னா நினைக்கின்றவர்கள் அதாவது எப்போ மறப்பான்னு பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கு எப்போ இதை பத்தி மறதி வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கான் அவனுக்கு இறக்க குணம் அன்பா இருக்கிறது அதனால மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெறதுங்கிறது கிடையாது இல் ஆதல் இல்லை படிக்கணும் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் அருள் கருதி அன்புடையர் ஆதல் இல் அருள் கருதினா என்ன அர்த்தம் நல்ல கருணை குணம் இரக்க குணம் அல்லது இறைவனுடைய பேரருள் பேரின்பம் இவற்றையெல்லாம் விரும்பி அன்பை வளர்க்கக்கூடியவர்களாக ஆகக்கூடிய தன்மை அவர்களுக்கு வராது ஒரு துறவி வாழ்க்கையில் பிற உயிர்களை நேசிக்கணும் அன்பை வளர்க்கணும் அஹிம்சைய நன்றாக கடைபிடிப்பதற்காகவே அன்புங்கிற குணத்தை செயற்கையாக வளர்த்து பிறகு அதை இயற்கையாக ஆக்க வேண்டிய குணம் இயற்கை தன்மை ஆக்க வேண்டும் துறவியானவர் அப்படி அவரால் ஆக முடியாது பிறருடைய பொருளை எப்படிரா கவரலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொருள் உடையவனுக்கு எப்போ மறதி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கு இதெல்லாம் வராது இது என்ன சொல்ல விரும்புகிறார்னா களவாட விரும்புகிறவனுக்கு இறைவனுடைய அருளோ அல்லது பிற உயிர்களத்தில் இறக்கம் காட்டுற குணமோ அன்பை வளர்க்கிற குணமோ வரவே வராது அப்படிங்கிறத இந்த குரலினுடைய பொருள் மேலும் சில கருத்துக்களை தொடர்ந்து இந்த குரட்பாவுக்கு நாளை பார்க்க முயற்சிப்போம் அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க்கண் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்